ிா்வேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நமச்சேத்தி மயிச மூலமுத்தூ கர்மோகத்தினுடைய சாரந்த மயிர்மா சேதசா சந்நிய மத்பரகா மத்பரகா என்னையே குறிக்கோளாகக் கொண்டு இறைவனையே உணர வேண்டும் பேரின்பமே வடிவான இறைவனையே நான் குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறேன் என்ற எண்ணத்தோடு மயி மையினா இறைவனிடத்தில் சர்வ கர்மாணி அனைத்து செயல்களையும் ஏற்கனவே படித்தோம் ஐம்பத்தி ஆறாம் ஸ்லோகம் நேற்றைக்கு இதில் படித்தோம் சர்வகர்மாணின் மனசுனாலையும் வாக்குனாலையும் உடம்புனாலையும் செய்யக்கூடிய லௌகிக கர்மங்கள் வைதிக கர்மங்கள் இவற்றை எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து ஏற்கனவே பகவான் சொன்ன கர்மயோகம் தான் திரும்ப திரும்ப இங்கே மனசில் நன்றாக ஆழமாக பதியும்படி உபதேசம் பண்ணுறார் ஆக என்னையே குறிக்கோளாக கொண்டு அனைத்து செயல்களையும் சேதசா சேதசானா விவேக புத்தியினால் செயலை விட்டுறக்கூடாது செயலின் பலன்களை தான் சமர்ப்பணம் பண்ணுறது ஆ அதாவது தியானம் சகுண பிரம்ம தியானம் ஈஸ்வர உபாசனையை ஆசிரித்த சததம் அச்சித்தஹாபவ எப்போ என்னை பற்றி என்னை பற்றி நீங்கள் சொல்கிறது இறைவனையே அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து காத்து மறைத்து அருள் புரிகின்ற இறைவன் அந்த இறைவனையே நினைத்து கொண்டு ஈஸ்வர லட்சணத்தோடு இப்போ திருக்குறளில் கூட கடவுள் வாழ்த்து பகுதியில் இருக்கிற லக்ஷணங்களெல்லாம் நினைத்து அப்படி எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமான ஆண்டவனையே எண்ணிக்கொண்டு இருப்பாய் ஆக ஆக முதல் வரியில் கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கிறது நிஷ்காம தர்மானுஷ்டானம் ரெண்டாவது வரியில் தியானயோகம் அதாவது சகுண பிரம்ம தியான யோகம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஸ்லோகம் இதனுடைய தொடர்ச்சியாகவே அமைகிறது அதை நாளை நாம் படிக்கலாம்